சொல் சொல்லால் சாச்சிச்சோடிட்டார் துயர் ஊர்வருமை தொலைத்திட்டார் ஈசர் மிளலை இறைவர்பால் இமயப்பாவை திருமலைப்பால் தேசம் முய உண்டவர் தாம் திருமாமகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார் அங்கு ஒரு திரு தகராறு என்னன்னது ஞான சம்பந்தருக்கு வைத்த ஒரு காசு பொற்காசு எடுத்துட்டு போனா அவன் அவன் என்ன பண்றான்னா ஐயா இந்த படி இந்த அரிசி உளவு பருப்பு வாங்கி அன்னைக்கே செய்யறது அப்படிங்களா ஏன்னா ஒவ்வொரு கார் தினமும் தந்துடுறாங்க அதனால் ஒரு மூட்டை கிட்டே வாங்கலாம் முடியாது அன்றாடும் போகணும் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க கொடுத்தேன் இந்த பணத்தை முதல்ல பார்ப்பான் கொஞ்சம் இருங்க அப்படின்னா ஏன் கொஞ்சம் பணம் தரம் கம்மியானது நாவுக்கிறத கொடுக்குற காசை போட்டு கொண்டு கொடுத்தோடனே என்னையா வேணும் உங்களுக்கு இது மாதிரி இருக்கேன் உடனே கடலில் ஐயா உட்கார் ஏய் முதல்ல இவர் பில் போடு எல்லாம் சரியா இருக்கையா நீங்க நான் என்ன பாவம் பண்ணிச்சோட்டு தேவ இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது வேற வெடி இல்ல எல்லாம் செல்லு சார் அஞ்சு ரூபா ரெண்டாவே கிழிஞ்சிருந்த ஆரம்பி செல்லும் ஒட்டி போட்டு முருகா முருகா அது போல இல்லாம இவர்களுக்கு கொஞ்சம் பாருங்க அப்பவே பவுன்ல கொஞ்சம் தரம் தரங்க முடியும் இதுல ஞான சம்பந்தருக்கு ஏன் அப்படி கொடுத்தாரு இவர் தன்னுடைய திருமாமகனார் பையன் அதனால கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு கடை ஏறி இறங்கலாம் அது வயசான ஆளு அதனால அது கொடுத்த ஒன்னும் அதனால அதுக்கு அப்படியே அருமையான காசு கொடுத்தார் இதுக்கு கொஞ்சம் இதனால என்னாச்சுன்னு கேட்டால் இவங்க ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி அப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஞான சம்பந்த படத்துல சோறு போடுவது அதனால பனிரெண்டுங்கிறது பனிரெண்டு கால் பனிரெண்டுக்கு சாப்பாடு நாவுக்கரசர்னா காலையில் போய் சரியா பதினொன்னு ஐம்பதுக்கெல்லாம் இலை மகேஸ்வரன் பூஜை நடத்துறதுக்கு பத்து நிமிஷம் சரியா அந்த பன்னிரண்டு அப்படி அப்படி அடிக்க ஆரம்பிச்சது என்ன அடியார்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எடுத்து இது எப்படியோ ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு சும்மா இருப்பான்னா காதல கேட்டு சொல்லி வச்சாங்க ஞான சம்பந்தர் காதுக்கு போச்சு அவ்விடத்துல சரியா பதினொன்னுக்கெல்லாம் பந்தி வைக்கிறாங்க பன்னெண்டுக்கு நம்ம திருமணத்தில் பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் கூட ஆகுதுன்னா ஆ அப்படியா அவரு தெரியாது அப்படியா கூப்பிட்டாங்க யாரப்பா கடத்தறவுக்கு போடணும் அரியன்னு தான் போல ஏ அப்படின்னா அப்படி சொல்லும் நீ கொடுத்த பெரியவங்க நடிக்கதான் சார் என்ன என்ன சும்மா சொல்லுங்க நமக்கு கொடுக்கப்படுற காசு கொஞ்சம் தரங்கம் கூடாது கொஞ்சம் அதனால ஒவ்வொரு கடைக்கும் கொஞ்சம் போவேன் அவ்விடத்துல அவடத்துல அப்படின்னே பெருமான் அப்போ கொடுத்தது யார் இப்போ பெரியவர் ஆண்டவனில் கொடுத்துருக்க அதனால் சரி இதை முன்னே சொல்லியிருக்கலாமே அது எப்படி சிவசீவன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்படி தான் பேசணும் அடிவர் முன்னால் அதனால் சிவசீவன் என்ன செய்தார் ஆறு சடைமியல் அடித்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசால் ஈர் இல்லாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள் சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண தொலையாதி ஏறு பெருமை ஓ பாட்டு விட்டுதான சரி அதனால மகிழ்ந்து உன்ன அன்னாளில் அப்படினாரு பாத்தீங்களா இப்ப என்னன்ன சரி அவருக்கு காசு கம்மியா இருந்து கொஞ்சம் காலம் கடந்து சாப்பாடு போட்டுதே அது என்ன ஆச்சு ஞான சம்பந்த வரலாற்றில் காண்கள் எங்கிய வெள்ளித்திரையில் காண்கட்டும் அவ்வளவு குப்பைய வரலாறு அதனால அது ஒரு கோடு காட்டணும் என்ன கோடு காட்டணும் அவங்க மடத்துல கொஞ்சம் காலம் கடந்தும் இந்த மடத்துல காலத்தோடு போட்டாங்க அது ஏன்னா வெள்ளித்திரையில் காண ஆமா ஆமா ஆமா ஆறு சடை மேல் வைத்தரலும் அண்ணல் வைத்த படிக்கா சால் ஈரில் பொருளுடைய இருவருடைய திருமடங்கள் சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து இன்னொரு குறிப்பு சோறு என்றுதான் இருக்க தவிர சாதம் இல்லை இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு அது எப்படி சாதம் அப்புறம் அன்னம் அப்படி சொன்னால்தான் சரி அது போல தண்ணீர் கேட்கக்கூடாது தீர்த்தம் கீராமலிங்கனார் ஒரு இது இருந்தார் ஒரு திருமணத்தில் இருந்த பொழுது அங்கே ஒருத்தர் கேட்கம் தீர்த்தம் நல்ல தமிழ்ல பேசுகிறோம் அவர் காலத்துல தான் நகராட்சிங்கிற சொல்லாம் வந்தது மலிங்கம் எந்தெந்த இடத்தில் நகராட்சி தலைவராய் இருந்தாரோ அந்த இடத்தில் தமிழ் முழங்கும் அப்படி இருந்தார் ஒரு அப்படி எல்லாம் நகராட்சி தலைவர் இருந்ததாக கேள்வி அவர் காலத்து எந்த இடம் அவர் சென்றிருந்தார் என்றால் நிச்சயமா அந்த இடம் அருமையான தமிழாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாரும் தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் வேணுமா பிராமண சொல்லு வேற ஒண்ணும் தீர்த்தம் அப்படி இவர் சொன்னாரா தமிழை தீர்த்தோம்னு சொன்னார் வேற ஒண்ணும் அப்படி எல்லாம் நகராட்சியில பாத்தீங்களா தானே இனி பாடுமெரும் இல்லை பாடநர் கொண்டு ஈகனரும் இனி அவ்வாறு தமிழை ஆளுநரும் இல்லை ஆளுநரை காணரும் இல்லை எல்லாம் மங்களம் பாடி போட்டி போச்சு எனவே அப்படி பாருங்க சோறு சோறு மணக்கும் மடங்கல் எல்லாம் மீனாட்சி திரும்ப படங்கள்ல என்னன்னா அதுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படி இருந்த காலம் இன்னைக்கு கூட இடங்களை நோக்க வருமானம் நம்ம நாலு நாள் இந்த இதில் இருந்திருக்கணும் இருப்பவனுக்கு கற்றம் எவ்வளவு பித்து குளித்தன பித்து குளித்த முருகா முருகா அதனால இன்னைக்கும் இங்க இருந்து அவர்கள் என்ன செய்யறார்கள் இருவர்களும் மூல காலம் தவறு தீர்த்த பாருங்க காலம் தவறு தீர்ந்து எங்கும் கழிவான் பொடிந்த புனல் கலந்து ஞானம் எல்லாம் குடி தூங்கி உணவு பெருகி அருமை பாருங்க அப்படி இருந்தது மழை என்னாச்சுன்னாரு அருமையா அப்படி கொஞ்ச நாள் பண்ண பாருங்க நல்ல மழை அது பாட்டுக்கு உலகம் வழங்கி வருக ஆரம்பிச்சார் அப்படி மழை பெய்த உடனே என்ன ஆயிடு பேருக்கும் இருவர்க்கும் ஒழிமாலைகளும் சாத்தி நீலகண்டர் உரைபதிகள் பிறவும் வணங்க தினை விட்டார் அந்த காசு நின்று போச்சு காசு நின்று போய்ச்சு ஆமா வறுமை தீர்ந்தது பஞ்சம் நீங்கிற வரைக்கும் காசு தந்தார்கள் நீங்கியது ரெண்டு பேர் அந்த இடத்துல விட்டு எதை அவ்வளோதான் திருவிழி விட்டு புறப்பட்டாங்க நீலகண்ட உரைபதிகள் பிறவும் மனங்கனனை விட்டார் பாய்ந்தமிடலை மாமனியை வணங்கி பிரியா விடை பூந்தன் பொன்னசூல் வாஞ்சியத்தை திருவாஞ்சியம் வந்துட்டாங்க போற்றி புனிதர் வாழ்வதிகள் ஏய் தன்பினால் இறைஞ்சி இசைவன் தமிழ்கள் போய் சேர்ந்தா செல்வ திருமறை காட்டு எல்லையில் திருமறை காட்டுக்கு சென்றாராம் திருமறை காடுங்கிறது தான் அப்ப பெயர் பார்த்தாய்வேன் மறைங்கிறத வேதம்னு ஆக்கணும் காடுங்கிறது ஆரண்யம் ஆக்கணும் வேதாரண்யம் இன்னமா அந்த பெயர் இருக்கிறது இவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோ இனி நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் மொழியட இவ்வளவு நாள் ஆச்சல் விருத்தாஜலம் தான் இருந்தது திருமுறையில் இருக்குதா திருமுதுகுன்றம் விருத்தம்னா முதுமை மலை இது மலைன்னா அஜலம்னா மலை முதுகுன்றம் இவன் பழகி போயிடுச்சு ஆண்டுக்குள்ள பழகி போச்சு அரைஞ்சா தான் இருக்கு பழகி போய் எப்படி போகும் பழக்கம் தவீர பழகுவதின் சாத்தனம் உழப்புவதன் பனியர் பழக்கம் பழக்கம் போயிட்டு இருக்க முடியுமா சில இது மாற்றணும் மாற்றணும் திருமதுகுண்டம் என்றாகும் வேதாரண்யம் திருமறைக்காடு என்றாகும் இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் அது இப்போ தக்க காரணத்தோடு கல்வெட்டு மற்றதெல்லாம் காட்டினா உடனே நடுவநரசம் செய்யணும் செய்யும் காலந்தெல்லாம் காக்கிறது இல்லை காரணத்து ஐயா இந்த நூற்றாண்டு வரை இப்படித்தான் இது தமிழ்நாடு ஆளப்பட்டது இப்போ அண்மையில் மாறி இருக்கிறது எனவே மீண்டும் இப்பெயர் அவ்வாறு மாற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதினா உடனே தந்துருது அவங்களுக்கு என்ன வந்துருக்கு வேதாரண்ி மண்டியது என்ன நாடு அமைதியா இருக்கணும் ஆகவே தெரு மறைக்காடு எல்லையில் தீனான் மந்தல் விரவு மலர்ப்புண்ணை மனஞ்சூர் சோலை உப்பளத்தின் முண்டில் தோறும் செருமடவார் முத்தம் கொடிக்கும் அரைக்காட்டு குன்றவில்லி ஆர் கோயில் புகுந்து வளங்கொண்டு சென்று சேர்ந்தார் தென் புகழிக் முன்பு எல்லாம் திருமறைக்காடு சென்றவுடனே இருவருமாக திருக்கோயிலுக்கு சென்றார்கள் அப்பதியில் அறவச்சடை அந்த அகிலமறைகள் அர்ச்சனை செய்து உறவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற முனி நீள் வாயில் வணங்குவார் போன கோயில் நேராக போற வழி சாத்தி கிடக்கு எப்படி கோயில் உள்ள போறாங்கன்னா சும்மா ஒரு ஒருபடி ஒரு வளைவா ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆள் தான் போகலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அதற்குள்ள போய் தான் எல்லாம் போனாங்க எப்படியோ நடுப்புற வந்தது இப்படியா திரும்ப கோவில் நல்லா அருமையாக கோபுரம்னா ஒரே சமயத்தில் இல்லைங்களா நல்லா நூறு பேர் நூற்று கணக்கான பேரும் சேர்ந்து போகலாமே அப்படித்தானே இருக்காங்க நல்லா நீண்ட நடியுரம்லாம் கட்டிருக்கும் போகுது அகலமா கட்டிருக்காங்க ஆனா அது அழைக்கப்பட்டு என்ன ஏயா திறக்கலேன்னு நாங்கள் திறக்க முடியலன்னு திறக்க முடியலன்னு அதனால் பார்த்தார் தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பகற்ற எப்போ வேதங்கள் வந்தனவாம் வந்து அவை பெருமானை வழிபட்டனவாம் வழிபட்டு கொண்டிருந்த வேதங்கள் ஒரு காலையிலே வழிபட்டதை நிறுத்தி எங்கேயோ வேற போட்டு அப்போ அந்த கதவை மூடித்து போச்சான் மூணு கதவு மூடியதாக திறக்கவே முடியும் என்ன பண்றது வைத்து போயிட்டு இருக்கோம் ஞானசம்பந்த பார்த்தார்கள் என்ன செய்யணும் அறிந்தருடைய ஆடி சோனி புறத்தரசர் அரிச்சனதி உ தேங்காது எல்லா பெருமைக்கும் நாம ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறாள் அது ஒரு வாரம் இருக்க போறோம் ஆனா மற்றவங்களாம் இப்படி போய் வளைந்து களைந்து நிந்தல்ல உள்ள போகின்றிருக்கு கதவு திறக்கிறோம் கதவு திறக்க சொன்ன உடனே என்ன செய்யறது இருவரில் யார் பெரியவர் அப்படி பாடின உடனே அப்ப என்ன இவர் உடனே சரி அது ஏற்று பாடிங்க பின்வாங்கல என்ன செய்வார் உன் பிள்ளையார் உரை செய்தருட அதனாலே பால் மன்ன பன்னிர் மொழியால் என்றெடுத்து பாட அருமையான பாட்டு பன்னி நேர்மொழியால் பார்த்தீங்களா இங்கே முதல் வரியை எடுத்துருக்காரு அப்ப மூவர் தமிழை முகந்து நிற்கின்ற பொழுது ஈற்றடியும் எடுப்பார் முன்ன பார்ப்போம் இங்கே முதல் அடியும் எடுத்து இருப்பார் அதுபோல் இடையே இருக்கிற அடியும் எடுத்து சில சொற்களையும் எடுத்து அதான் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு என்று சொல் ஆகவே பன்னி நேரு மொழியால் என்றெடுத்து பாட பயன் துயிப்பாத்து தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க திருக்கடை காப்பு எந்நீர் இறக்க என்று பாடியிறதும் ஒரு பாட்டு பாடினா ரெண்டு பாட்டு பாடினார் ஒன்பது ஒன்பது பாட்டு பாடினார் கதவு திறக்கவே அப்பதான் கொஞ்சம் வன்மையா பாண்டார் அரக்கனை அரளால் படத்திட்ட நீர் இறக்கமுண்டி நீர் எம் பெருமானின கொஞ்சம் அரியனு இந்த மாதிரி நாங்கள் வழிபடத்தானே உள்ள நுழையம் கேட்கிறோம் கொஞ்சம் இறக்கப்பட்டு குறிக்கூடாதா என்றார் படாண்டு கதவு திறந்துட்டது பத்தாவது பாட்டு இப்படி பாட்டு பாடிய உடனே உடனே உள்ள போனார்கள் வேத மனத்தின்மை பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதம் காதல் அன்பர் முன்பு திரு காப்பு நீங்க கலை மொழிக்க நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் உபர் ஆர்ப்பும் அறை உரியும் ரெண்டு பேரும் உள்ளே சென்றால் பெருமானி உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுவாங்க உள்ளூர் மக்கள் தெரிஞ்சது பக்கத்திற்கெல்லாம் ஏ திருவரை காட்டுலப்பா இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தரா போனுமே அப்படி இல்லாம நேர கதவு திறந்திருக்காரு அது எந்த பாவான் திறந்தது அந்த ரெண்டு பேராப்பா தெரியாதான் அவங்க வந்தாங்க வந்தவன் திருநாவுக்கரசர் வாழ்க்கை வாழ்க்க மக்கள் மகிழ அதில் இருந்துதான் அன்பர் குயிட்டம் களி சிறப்ப ஆண்டரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திரை மூழ்கி எடுந்து உள் புகுந்து தம்பெருமான் முன்பு மணிந்து போற்றி பரவி மொடிமாடைகள் பாடி என்பு கரைய உள்ளுருக்கி உள்ளுருகி இறஞ்சி அரிதில் புறத்தணிந்தா பாத்தீங்களா இங்க அவ்வளவுதான் சொல்லுவார் கதவு சரி திறந்த கதவை திறந்து போட்டு வரலாமா சிவ சிவ இங்கே ஒரு நீதி திறந்த கதவை திறக்க வச்சுட்டு இவ்வாறு வந்துடலாமா வரக்கூடாது கதவை திறந்துட்டு போனோம்னா கதவை மூடிட்டு வரணும் நாமெல்லாம் எங்கேயாவது வீட்டுக்கு போனோமுன்னா முன்னால் கேட்டுருந்ததுன்னா திறந்து உள்ளே போய் நின்று மீண்டும் கேட்ட போட்டுட்டு போகணும் பெரிய புராணம் காட்டும் சமுதாய அறங்கள் அப்படி ஒரு எம்பி எத்தனை கிஜடி பண்ணுறது பெரிய சமுதாய அறங்கள் சிறகர் தாமும் திருநாவுக்கரதற்கர் பண்பில் முடிந்த உரைகொண்டு பதியும்பாடும் அவ்வளவில் கண்பர் தமிழ் கண்டருளால் கடிதனே தென்பற்கதமும் திருக்காப்பு செய்தது ஆனா சொல்றாரு கேட்டா அவர் அது விளக்கமா சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் இருக்குதாங்க அது கண்டு உடைய பிள்ளையார்தாமும் ஆண்ட அரசும் மகிழ்ந்து இது நம் பெருமானால் செய்ய பெற்றோம் என்றங்கிறி பதியம் நிரம்ப பிள்ளையார் பாடி தொழுது பணிவுற்றார் எதிர்ப்பிரு வாயிலின் வழக்கம் என்றும் நிகழ்ச்சிதலால் அது முதற்கொண்டு திறமை என்ன பண்ணாரு வாயில் காப்பால் போட்டாங்க எப்பா நீ காலையில வந்து நாலரை மணிக்கு எல்லாம் திறந்திருப்பா சரியா பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சி காலான அங்கு நிகழ்ந்த செயல் கண்டுலகம் எய்திமை பொடியும் கண்ணீர் பரந்திய எங்கும் நிகழும் இருவர் பாதம் இறஞ்சினார் தங்கள் போகலி பெருந்தகையும் அரசு மடத்தில் எல்லாரும் நேரம் ரெண்டு பேரையும் வனங்குண்ணியான் இந்த புண்ணியவான்களை வந்ததாப்பா அவ்வளோ நாள் கவுத்திறந்து சொல்லிவிட்டேன் அவரவரில் அந்த மடத்துக்கு போன உடனே அந்த மதத்துக்கு இல்லை இங்க தனியா திருவேழி மடலில் தங்கினது கிழக்கு மடம் மேற்கு மடம் இங்கே தங்கினது ஒரே மடம் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கினாங்க ரெண்டு பேர் அங்கே போன பிறகு எல்லாரும் போய் எல்லாம் வணங்கிட்டாருந்தான் என்னமோ நீங்கள் தான்யா எங்கள் கண்ணை திறந்து விட்ட மாதிரி எங்கள் கதவை திறந்து விட்டீங்க இனிமேல் அழா போவியா சிவபுராணம் சொல்லிட்டு போவியா இன்னிக்கு எல்லாம் வழி ஆடியா இருந்தால் ஒரு ஆரையர் பேர் சேர்ந்துருந்தா திருக்கோபுரத்தை வணங்குங்க வணங்கிட்டோம் இங்கே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அப்படி சொல்லி போனேன் அப்படி சொல்லி எல்லாம் போய் வணங்கினாருந்தான் யார ரெண்டு பேரையும் அப்படி பணங்கி அப்படியாக அவர்கள் எல்லாம் வணங்க இந்த இரண்டு பேரும் மகிழ்ந்து இருக்கிறார்கள் என்று இங்கே நிக்கணும் திருமறை காட்டில் நின்றும் அதனால் இப்பொழுது நேர்களை திருமறை காட்டு கழிக்கிறோம் இதோ இப்பொழுது அருமையான திருமணம் திருமணத்திலே இரண்டு பேர் நல்ல அடிவுகள் படுத்திருக்கிறார்கள் சுற்றி ஆங்காலெல்லாம் பல பே பல்வேறு அடிகள் படுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு அடியார் மட்டும் அணுக படுத்திருக்கிறாங்க அதில் ஒரு வயதானவர் ஒரு இளைஞர் ரெண்டு பேர் இதெல்லாம் ஒலியும் ஒளியும் அல்ல இளைஞர் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் நேற்று போன மாதம் வரல பிரிந்து வந்தோம் திருமறை காட்டில் மீண்டும் போகிறோம் படுத்திருக்காப்பிட்ருக்கு இப்போ போய் நம்ம எழுப்பலாமா எழுப்பக்கூடாது அதனால் நம்ம போகிற நேரம் சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் அதில் அந்த சின்ன புள்ள அருமையாக தூங்கும் புரட்ட விட்டும் இந்த வயசானது வயசான தூக்கம் வராது அதனால் வயதானது ஒன்று அதுக்கு மேலே உள்ளத்தில் ஏதோ ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் இப்படி பிறண்டு பிறன் பையன் யார் பிறண்ட திருநாவுக்கிறது சிவஜீவ பிறண்டு பிறண்டு படுக்கிறாங்களே சரி நாம் ஒன்று சொல்ல வேணாம் அவங்களே பயணம் பிறண்டாங்க இப்படி பிறண்டாங்க பிறண்டா ஏதோ மனசில் கடினம் இருக்குது கடினம் அது என்ன கடினமம் அப்படிங்கிறது தான் சேக்கிலார் நமக்கு கைடு அழைச்சிக்கிட்டு போயிருக்காமி நாங்க பேச ஏன் இவர் இந்த மாதிரி படுத்து படுத்து வேற இருந்தாங்க நேற்று என்ன நடந்தது நேற்று போன மாதம் நம்ம அளவில் போன மாதம் அவங்களுக்கு நேற்று இல்லவா நம்ம அளவில் போன மாதம் கதவு வந்து அடைச்சிருந்தா ரெண்டு பேரும் போகின்ற பொழுது ஆமா அதை திறக்க யார் பாடினது நம்ம ஐயாதான் எப்படி திறந்தது ஒம்பது பாட்டு பாடி திறக்கில் பத்தாவது பாட்டு பாடினா திறந்தது நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களே செய்கலா இல்லாம தட்டி கொடுத்தார் அப்படி அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் என்ன அப்புறம் திரும்ப போ போனாங்க திரும்ப வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தவன கதவை என்ன பண்ணாங்க சாத்திட்டு வரணும் அடைக்கணும் அடைக்கணும் அது யார் பாடினது தம்பி ஐயா ஞானசம்பந்தர் அப்படி பண்ணுவோன்னு ஒரு பாட்டு பண்ணுவனே அடைச்சிது அப்போ அடைச்சிட்டு என்ன பண்ணாங்க வந்து திருமறை காட்டு மரத்துக்கு வந்தாங்க அப்பதான் ஐயா நாங்கள் ரத்தனைகளிலிருந்து வந்துருக்கிறோம் விடை பெற்றுக்குறோம் அடுத்த மாதம் வர்றோம் அப்படின்னு சொன்னோம் சிவம் அப்படின்ட்டாங்க வந்தீங்களா வந்த பிறகு இவங்க என்ன ரெண்டு பேரும் தூம் படுத்திருக்காங்க படுத்தா நல்ல தூக்கம் வந்துட்டு ஆனா ஐயாவுக்கு வரல ஏன் வரல அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன் தெரியும் அவர் பாடிய எளிமை கருதி நினைக்கிறார் பெரியவர் ஆமா பத்து பாடல் பாடி ஒன்பது பாடிக்கும் திரைக்கிற பத்தாவது பாடல் தான் திறந்தார் ஆனா ஐயா நம்ம ஞானசம்பந்தியா பாடும் போது என்ன ஒரு பாடல் பாடிய அளவில் அவங்கெல்லாம் நாயன்மார் ஆவார்களா அதிலும் சமயாச்சாரியர்கள் சைபர் சமயத்தினுடைய ஆச்சாரியர்கள் குருமூர்த்திகள் என்ற பெயர் வருமா என்ன என்ன அவருக்கு ஞாபகம் வந்தது பெரியவருக்கு ஏன் நம்ம அந்த ஒன்பது பாடல் பாடியும் திறக்கல கேட்டா திரு உள்ள பெருமானுக்கு இந்த திருக்கதவன் திறப்பதில் திருவுள்ளம் இல்லையோ என்னமோ அப்படி பெருமானுக்கே இந்த திருக்கதவன் திறக்க திருவுள்ளம் இல்லாத போது நாம ஏதேனும் கொஞ்சம் தவறா நடந்துட்டு இப்படித்தான் ஞாபகம் தவிர ஒன்பது பாட்டு பாடி திறக்கல ஒரு பாட்டு அடிச்சு ஆச்சாரியம் அறியாது கொஞ்சம் அதிகப்படியா பாடி திறக்க திறந்துட்டுமோ அப்படி இருந்தா தவறு அல்லவா என்ற உள்ளத்துல இதுக்கு பிறண்டு பிறண்டு படுத்து தூக்கம் இல்லை அது என்ன பண்ணுது பொதுவா சின்ன பிள்ளை ரெண்டாவது அது மனசுல ஒண்ணு இது இல்ல படுத்தது பொக்குன்னு கூட்டு தூக்கணும் இந்த படுத்த உடனே தூக்கம் வந்ததுன்னா உடம்புலயோ உணர்விலையோ ஒண்ணும் அர்த்தம் படுத்தவுன்னு ஆறு மணி நேரம் ஆச்சு எனக்கு பத்தடிச்சது தெரியும் பதினொன்னு தெரியும் ஏத்து வீட்டுல வந்து தத்துனது தெரியும்னா இங்கேயோ அல்லது இங்கேயோ ஏதோ இருக்கு டாக்டர் போய் காமிச்சா நாமே பார்க்க வேண்டிய படுத்தவுன்னு தூக்கம் இல்லை பத்து மணி பதினொரு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தூக்கம் இல்லைன்னா ஒண்ணு உடம்புல இருக்கணும் அல்லது உணர்வுல ஏதோ தகராதுன்னு மறுநாள் போயிட வேண்டியதான் மருத்துவர்கள் பெற்று கொள்ளுங்க இதுக்கு நல்ல பெரியவர் தான் ஒன்னு தந்தரவில்லை இதுதான் இப்ப நேற்றுதான் ஒரு சிறு சிக்கல் என்னது இப்படி பாடியின் திறக்கிலேயே அதனால் ஒரு கால் பெருமான் திருவுள்ளமே அது திறக்கூடாது என்று இருந்து அதை நாம் இப்படி திறந்துட்டோமோ என்பதனால்தேன் எனக்கவென்று திருமடத்தில் ஒரு பால் அணிந்து பேழ்கணித்து உணர்வில் துயில் கொண்டார் மன ஒரு பக்கம் அப்படி துண்டை பிரித்து போட்டு படுத்தார் யில் கொண்டார் யார் வாய்மை திறம்பீசர் உண்மை நெறியும் பரளாதிருந்த வாகீசர் நம்முடைய நாவுக்கருத்தை மண்ணும் செல்வ மாலை காட்டு பணியின் பாதம் மனத்தின்கண் உண்ணி துயிலும் பொழுதென்கண் இருந்தால் திருவருள் அந்த எண்ணவருக்கு வந்தது கொஞ்சம் தூக்கம் வரல சரி திருவருள் எல்லாம் அவன் நாம திறக்க பாண்டோம் நம்ம பாட்டிலேயா திறந்தது பெருமான திருக்கா இருந்தது அவ்வளவுதானே தவிர நாம செய்தில் கொஞ்சம் நினைச்ச உடனே தூக்கம் வந்ததில்லையோ உடனே கனவு கனவு வந்துதான் கனவு வந்து என்னன்னு உன்னி துயிலும் பொழுத உமையோர் பாகம் உடையவர் பொன்னின்மேனி வெண்ணீரு புனைந்த கோல பொலிவினொடும் அருமையா பெருமானுடைய திருமேனி அப்படியே பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படி அப்படிப்பட்ட அருமையான திருமேனியில திருநீரின் இந்த கோலத்தோடு கூட துண்ணி அவர்க்கு கனவு அப்படியே நெருங்கி வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார் திருவாய்மூருக்கு வருக தொடர்ந்து வருகின்றது தொடர்ந்து வருக எனவே அவர் முன் செல்ல இவருக்குன்னு சொல்லுகிறார் அதனால தொடர்ந்து திருமாய்மூருக்கு வான்னு சொன்ன உடனே அது பெருமானு சொன்ன உடனே அப்படியே எழுந்திரிச்சார் பக்கத்துல தம்பி படுத்திருக்கு அதுக்கு ஏன் தொந்தரவு கொடுப்பானே எழுப்பல அப்படியே சொல்லுவேன் சிவசிவ சிவ சிவ நல்லா தம்பி தூங்கட்டும் சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பரப்பட்டு இப்ப வெளியில மரத்தை ஒளியம் ஒலியமாவேதான் இருக்குது அப்படி வெளியே இருந்து வரலாம் முன்னால அந்த ஒளி போயிட்டே இருக்கு எந்த ஒலி அந்த மேி அதன் மீது அருமையான திருநீரன் இந்த திருவுருவம் எப்படி ஆகுது அவர் முன் செல்ல இவர் பெண் செல்ல அப்படி போனார் இதோ திருமணத்தை தாண்டினார்கள் என்று போனார் என்ன பாடி எம் பெருமான் அருளாயில் யானும் போவேன் என்றெழுந்து நீ வாப்பான் சொன்னதுனால உடனே இவரும் பொறுப்பாராம் வேதவனத்தை புறப்பட்டு வேதவனம் மறைக்காடு மறைங்கிறது என்ன வேதம் காடு என்ன வனம் வேதவனம் அந்த பெருசொல்லால் அழைத்தார் வேதவனம் மறைக்காடுதான் மறைக்காடு பக்கா தமிழ் வேதவனம் பக்கா வடசோல் அவ்வளவுதான் என்ன பண்றது வேதவனம் வனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வே இடத்தால் எழுந்தருள கனவுல என்ன வேடம் இருந்தோ அந்த வேடத்தோடவே அப்படி முன்னே போயிட்டு இருக்கு இவர் பின்னிலேயே பின்னாலேயே போகிறார் நல்லவா பாருங்க பெரியவங்க வானா வரணுமே தவிர ஏன் என்ன எதிர்க்குன்னு கேட்கக்கூடாது ஆ அதான் பெரியவங்க கிட்ட சின்னவங்க நடந்து எந்திரிப்பானா ஏன் இப்போ என்ன அவசரம் எந்திரிதான் வா அப்படின்னா அப்படி பெரியவங்க கிட்ட அப்படி சின்னவங்க நடந்துக்கிட்ட பண்வா சாதாரண வயது முடிந்தவர்களே எப்படி இடங்கி நடக்கணும்னா இங்க பெருமானை அவர் போது அரியவர் எப்படி இருப்பார் அதே மெய்வாய் பொத்து அப்படி போச்சு வாய் பத்து அப்படி பின்னடு போக எழுந்தவங்க என்ன அமைச்சரோட எந்திரிணா அப்படி பெரியவங்க கிட்ட அப்படி சின்னவங்க நடந்திருக்காங்க இருப்பார். சாதண வயது முடிந்த நடக்கணும் எழுந்தருடன் எடுத்து பின்பு செல்லும் அவர் பேராளரை முன் தொடர்ந்த பெறுவார் இப்படியே போயிட்டு இருந்தார் பாருங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன சின்ன இது இங்க இவர் ஞாபகர் வரலாறு ஆனதுனால பின்னே ஞான சம்பந்தர் வந்தார்னு சொல்லலை ஞானசம்பந்தர் வரலாற்றுல இவருக்கு என்ன கேட்டா இவர் அப்படி செல்ல யாரு ஞாபகர் செல்ல அப்படி அந்த திருமணத்தை தாண்டினாங்க வீதியை தாண்டினாங்க அந்த ஊரை தாண்டாங்க அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க இந்த குழந்தை பெரியவங்க கூட படுத்திருக்குமான சின்னவங்க இருந்தாங்க மேல கவனம் இருக்கணும் இந்த கிழமை பெரியவர் படுத்திருந்த என்று எழுந்துச்சு அங்க காணுங்க எங்க ஞான சமுத எங்க விரிக்கணுமோ அங்க விரித்து எங்கே தோக்கணுமோ அந்த வரலாற்றில் அதை வரலாற்றை வரக்கூடாது ஒரு நூல் செய்த சொன்னதே திரும்பி வரக்கூடாது இந்த சிக்கல் எந்த இலக்கிய பேராசிரியனுக்கும் இல்ல இழைக்கிறார்கிட்ட பாடிட்டே போட வேண்டியதான வரலாற்று சொன்ன